मोक्ष साम्राज्य लक्ष्मी, எழுவத்தி ஒண்ணு மோட்சல்திணுதாபயுத்தைவரண கணைரமோகைத்தியபூன் விஜயீ சுதீந்திரந்தபதி சுஸ்திரராஜலக்ஷ்மி அருட பக்தி உச்சநிலையை அடைந்திருக்கின்ற பக்தியாகிய குணகுஞ்சித நான் கயிற்றினால் வளைக்க பெற்ற பாவச்சாபயுக்தே பாவனை என்னும் வில்லில் தொடுக்கப்பட்டவையும் அமோகைகி வீண் போகாதவையுமான சிவ ஸ்மரணபானகணே சிவ தியானமாகிற அம்பு கூட்டங்களால் கில்பிஷரிபோன் பாவங்களாகிற சத்ருக்களை நிர்ஜித்திய அறவே ஒழித்து விஜயி வெற்றியுடன் விளங்கும் சுதீந்திரஹ புத்திமான்களில் சிறந்தவன் சூஸ்திர ராஜலக்ஷ்மி என்றும் அழியாத அரசாட்சி செல்வத்தை சனப்தம் ஆபஹதி மகிழ்ச்சியுடன் அடைகிறான் வில் தியானம் நான்கயிறு பக்தி अंबु शिवस्मण शत्रुक पावल मुक्तिगिम्राज्य राजी राजो लक्ष्मी राजमी दुष्ट निग्रहचिष्टपरीपाल्मीरअ अथवा सूस्त्रा परमशिवत्मी सारू्यलक्ष्मी धनुर्गृहत्पनिषद महास्त्र आयम्य चेतसा तदेवाक्षरं सोम्य ுபாசனேத்தம் தேவ்ஷரம் சோமிய விதி பிரணவோ தனுஷோமே அப்பிரமே चित्तं அழகியோனே உபனிஷத்தில் உள்ள மகா அஸ்திரமாகிய ஓம்கார வில்லை எடுத்து உபாசனையால் கூர்மை பெற்ற உன் ஜீவனையே அதில் அம்பாக தொடுத்து பிரம்மபாவனை நிறைந்த சித்தத்தால் அதை இழுத்து அந்த அக்ஷர பிரம்மமாகிய லட்சியத்தை நோக்கி அம்பு போல் பாய்ந்து அதனுள் ஊடுருவி செல்வாயாக பிரணவமே வில் ஆத்மாவே அம்பு பிரம்மமே கவனக்குறைவின்றி குறிப்பிட வேண்டும் அதன் பின் அம்பை போல் லட்சியத்துடன் ஒன்றுபட்ட நிலை முண்டகோ முண்டகோபனிஷத் ரெண்டு ரெண்டு மூணு நாலு எழுபத்ரெண்டு திருவடியாகிய புதையல் தியானாஜனேன சமவேஷ் பிரதேசம் வித்வா மகாபலி விரீஸ்வர நாம மந்திரே திவ்யா புஜகபூஷணே பாத பத்மிகே சிவதே கிருதார்த்தி தியான அஞ்சனேன தியானமாகிற மையினால் சமவேஷிய புதையல் இருக்கும் இடத்தை நன்கு தெரிந்து கொண்டு தம அதை மறைத்து கொண்டிருக்கும் இருள் சூந்த பிரதேசத்தை बित्वा, பிளந்து ஈஸ்வரநாம மந்த்ரை ஈஸ்வரனுடைய நாமமந்திரங்களாகிய மகாபலிபிகி சிறந்த பலிகளால் திவ்யாஸ்ருதம் தேவர்களால் சேவிக்கப்பட்டதும் புஜகபூஷணம் சர்பங்களை ஆபரணமாய்க் கொண்டதுமாகிய தே உம்முடைய பாதபத்மம் திருவடியெனும் பத்மநிதியை ஏ எவர்கள் உத்கந்தி மேலே கொண்டு வருகிறார்களோ ஏ எவர்கள் ஓகே தே அவர்கள் இஹ இவ்வுலகின் கிருதார்த்தா வாழ்க்கை பயனை எய்தியவர்கள் தியான அர்ஜனேன தியானமேவ அஞ்சனம் அந்தஸ்தாபிதம் பரோக்ஷ வஸ்து பிரகாசன சமர்த்தம் ஔஷதம் தேன தியானமே மறைந்து கிடக்கும் புதையலை காட்டிக் கொடுக்கும் மை அதனால் மகாபலிபிகி நிதி பரிபாலக தேவதா பிரசாத ஜனன சமர்த்தை பூஜோபகரணை புதையலை காத்திருக்கும் தேவதைகளை பிரீத்தி செய்விக்கும் பூஜா திரவியங்களால் இறைவன் திருவடியை அறிய மறைக்கும் அஜானமாகிய இருள் அஞ்சனம் மை தியானம் இருள்பிரதேசம் அஜானம் பலி பூஜையும் மந்திரோச்சாடனமும் சிவநாமஜபம் புதயல் நாரத்னம் அல்லது சர்பத்தை பூஷணமாய்க் கொண்ட சிவனுடைய திருவடீ யிணியன அக்ஷேற்ற உபரியுரி சஞ்சர்த்தோ ஏவமேவ இமா அகரகர் பிர அகரகர்ச்சியதம் ந நிந்ததி அனி பிரத்தூடா எங்கேனம் பொற்குவியல் புதைத்து வைக்கப்பட்ட இடத்தின் மேல் அடிக்கடி நடமாடுபவர்களாயினும் அது இருப்பதை அறியாதவர்கள் அதை கண்டு கொள்ள மாட்டார்களோ அங்கேனமே இம்மக்கள் அனைவரும் நாள்தோறும் இந்த பிரம்மலோகத்துக்கு செல்பவர்களாயிருந்தும் அதை கண்டு கொள்வதில்லை பொய்மையால் கவரப்பட்டவர்கள் ஆதலால் சாந்தோக்கியோபனிஷத் எட்டு முப்பத்தி ரெண்டு முவிழை நிலம் பூதாரீபூத்திமேலேஷீனாரவிந்த சுமே நல்ல குணம் படைத்தபுத்தியே எத் அப்பேட்சையதை அடைய விரும்பி ஸ்ரீபூதார ஏவர் ஸ்ரீதேவியையும் பூதேவியையும் பத்னிகளாக கொண்ட மகாவிஷ்ணுவே பூதாரதாம் வராக வடிவை உதவகத் எடுத்து கொண்டாரோ ஆக்கலித முக்தி மகௌஷதீனாம் உலகம் விரும்பும் முக்தியாகிற சிறந்த மூலிகைகளுக்கு கேதாரம் எது விளைநிலமாய் உள்ளதோ பரமேஸ்வரஸ்ய அந்த பரமேஸ்வரருடைய பாதார விந்த பஜனம் திருவடிகளின் சேவையை லபஸ்வ நாடி பெருவாயாக கிம் அதைக் காட்டிலும் நீ அடையத்தக்கது வேறு என்ன உள்ளது ஸ்ரீபூதரா ஸ்ரீச்சபூச் எஸ் எஸ் ச விஷ்ணுரேவ முகௌஷதீனாம் முக்தய சாலோகியாதயச்சதுர்விதா தாயேவஷயஸ்தாசாம் வராக வடிவு ஸ்லோகம் இருபத்தி மூணில் உள்ள குறிப்புறையை பார்க்க சிவன் போருக்குச் சென்றால் அவருக்கு அம்பாகவும் அவர் சஞ்சரிக்கச் சென்றால் ரிஷபமாகவும் அவர் உடலில் பாதியாகிய பராசக்தியாகவும் அவர் திருவடிகளை காணும் பொருட்டு வராகமாகவும் அவரை பூஜிப்பதற்கு தன் கண்ணையே அர்ப்பணம் செய்தவராகவும் இருப்பதால் விஷ்ணுவானவர் பூஜித்தற்குரிய தேவர்கள் அனைவரினும் சிறந்தவராகின்றார் அவரிடம் உயர்ந்தவர் யாருளார் ஸ்லோகம் எண்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு மனமாகிர பெட்டியில் உள்ள துர்வாசனை நீங்க ஆஷாபாஷ கிளேஷ பிணிக்கும் ஆசைகள் குழப்பங்கள் ஆகிய துர்வாசனாதி கெட்ட வாசனைகள் முதலியவற்றை பேத உத்தியுக்தை போக்குவதில் முனைந்துள்ள அமந்தை திவ்யகந்தை குறைவற்ற தெய்வீக வாசனைகளால் ஆஷாசாடிகஸ்ய திகம்பரமான மகேஸ்வரனுடைய பாதார விந்தம் திருவடி தாமரை மே எனது சேத்தஃபேட்டின் மனமாஹிரப்பெட்டியை வாசிதா நல்ல குணமுடையதாக பிரத்ய ஆச்சாச்சாடம்ப துர்வாசனா துசம்ஸ்காரா விஷயங்கள் மறைந்த பின்னும் விஷய வாசனை இருக்கும் அதுவும் வேண்டும் அரும்பின்கள் ஆசை அருமின்கள் ஆயினம் ஆசை அரும்பின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த திருமந்திரம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி விகாய பரிகிருத்திய பரஸ்ய நின்ந்தான் பாபே ரத்திஞ்ச சுய மன சமாதோ ஆதாய கிருத்கமல மத்திய கதம் பரேஷம் வாராணசி புரபதிம் பஜே விஸ்வநாதம் ஆசையை விட்டு பிறரை நிந்திப்பதை விட்டு பாபத்தில் பற்றை அறவே ஒழித்து மனதை ஒருமுகப்படுத்தி ஹிருதய கமலத்தின் நடுவிலுள்ள பரமேஸ்வரனாகிய காசி விஸ்வநாதனை பஜிப்பாயாக சங்கராச்சாரியார் விஸ்வநாதாஷ்டகம் எழுவத்தியஞ்சு மனமாஹி குதி கல்யாணம் சரசித்திர வேகம் சர்வேதம துவலட்சியேதமதிஹ்ரஸ்மர நேதம்தம் ரிஷபாதிமரே மன்மத்ரு समस्त உலகிர் கிள்ளாம் நேதகா நாயகரே காளைமாட்டை வாகனமாய் கொண்டவரே கல்யாணினம் மங்கள வடிவுடையதும் சரசித்திரகத்தின் இன்பமளிக்கக்கூடிய பற்பல அழகிய நடைகளை உடையதும் சவேகம் வேகத்துடன் கூடியதும் சர்வ இங்கிதஜம் உணர்ந்து நடக்கும் அறிவுடையதும் அனகம் குற்றங்குறைகள் அற்றதும் துருவலட்ச நாட்கம் ஸ்திரமான லட்சணங்கள் பொருந்தியதுமாகிய சேதஸ்துரங்கம் எனது மனக்குதிரை மேல் அதிருகிய ஏறிக்கொண்டு சர சஞ்சாரம் செய்வீராக ஸ்மரே தாரகாசுரன் தேவர்களை இம்சித்து வருகையில் அவ்வசுரனை கொள்வதற்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு குமாரன் பிறக்க வேண்டுமென்றும் அல்லாது அவ்வசுரனை அழிக்க இயலாது என்றும் உணர்ந்த தேவர்கள் பரமசிவனை அணுகினார்கள் பரமசிவன் கண்மூடி நீண்ட நிஷ்டையில் இருந்ததால் நிஷ்டையை கலைத்து அவர் மனரை பார்வதியிடம் திருப்புவதற்கு மன்மதனை ஏவினார்கள் மன்மதனுடைய சேஷ்டையால் சிவன் நெற்றிக்கண்ணை திறக்கவே அதிலிருந்து கிளம்பிய ஜுவாலை மன்மதனை எரித்து விட்டது அதனால் சிவனுக்கு காமாரி என்றும் ஸ்மராரி என்றும் பெயர் ரிஷபாதிரூட மெதுவாக காளை மாட்டின் மேல் உலகெங்கும் செல்லும் சிவனை வேகமாக பாய்ந்து செல்லக்கூடிய மனக்குதிரையை வாகனமாக ஏற்றுக்கொள்ளும்படி பக்தன் வேண்டிக் கொள்கிறான் மனதை இறைவனுக்கு வாகனமாக்குவதுதான் அதை அடக்குவதற்கும் வழி துருவலக்ஷ நாட்டியம் சுபமான ரேகைகளும் சுழிகளும் உடைய குதிரை மனதை பற்றி கூறும் நிலை பெற்ற எண்ணத்தை உடையது எழுபத்தி மேகம் இன்பமழைப்பொழியும் பரமசிவனுடைய திருவடியாகிற வானத்தில் ஆவசந்தி இருந்து கொண்டு காதம்பினீவ மேக கூட்டத்தை போல் பரிதோஷ வர்ஷம் இன்ப மழையை குருதே பொழிகிறது எஸ்ய எவருடைய மனஸ்தடாக மனமாகிற குளம் சம்பூரித்த அதனால் நிரப்பப்பட்டதாக பவதி ஆகிறதோ தத் ஜென்மசஸ்யம் அவருடைய பிறவி பயிர் அகிலம் முழுவதும் சபலம் பயனளிப்பதாகிறது அந்யஷ்ச்ச அல்லாதது ந அங்கனம் ஆவதில்லை புஷ்கரம் ஆகாசம் வியோம புஷ்கரமரம் இத்தியமரா ஆகாசம் ஈஸ்வரனுடைய திருவடி மேகம் பக்தி மழை ஆனந்தம் தடாகம் மனம் பயிர் வாழ்க்கை பரிதோஷ வர்ஷம் வானமாய் நின்றின்ப இறங்கி என்னை வாழ்விப்பது உன்பரங்கான் கண்டார் உளத்தினில் காலூன்றி பெய்யும் கருணை முகில் தாயுமானவர் ஆகாயத்தில் மேகமில்லாவிட்டால் மழையில்லை மழையில்லாவிட்டால் பயிரழிந்து போகும் இறைவன் திருவடியில் பக்தி இல்லாவிட்டால் இல்லை, போகும் 77. தபிக்கும் பெண்மணி போன்ற புத்தி புத்தி ஸ்திராபவிதும் சம்மோகி தேவ சிவமந்திர ஜபேனவிஸ்வரபாதபத்மசக்தா பரமசிவனுடைய திருவடித்தாமரையில் பற்றுவைத்துள்ளி என் புத்தியானது ஸ்திராபவித்தும் அதில் நிலைபெறும் பொருட்டு வதூவிரகினீவ பிரிவாற்றாமையால் வாடும் பெண்மணியைப் போல் சதா எப்போதும் ஸ்மரந்தி அதையே நினைத்துக்கொண்டும் சத்பாவனா அதை அடையப்போவதை பற்றி கற்பனை செய்து கொண்டும் ஸ்மரண நினைத்து கொண்டும் தர்ஷன அகக்கண்ணால் கண்டு கொண்டும் கீர்த்தனாதி புகழ்ந்து கொண்டும் சிவமந்திர ஜபேன சிவமந்திர ஜபத்தால் சம்மோகிதாயிவ சுயஉணர்ச்சியை இழந்தவளைப்போல் விந்தே கவலைப்படுகிறது விந்தே விசாரணே விந்ததே வர்த்தாவிடமிருந்து பிரிந்த பதிவிரத்தையைப் போல் பக்தியானது சிவனுடைய திருவடியை எப்போது காண்போம் என்று கவலை கொள்கிறது பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கருமையோ தாயுமானவர் ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே தாயுமானவர் சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திறன் தோல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய் குறுகுவேன் உள் உருகி தேடுவேன் தேடிச் சிவன்கழலே சிந்திப்பேன் வாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் அனலேந்தி ஆடுவான் சேவடியே பாடுதுங்காண அம்மா நாய் திருவாசகம் எட்டு எட்டு பதினேழு எழுபத்தி புதிதாக விவாகமான பெண் புத்தி சதுபசார சதுபசார விஷு விதி பெரியோர்களை உபசரிக்கும் முறைகளில் அனுபோதிதாம் நன்கு போதிக்கப்பட்டதாயும் சவினயாம் வணக்கத்துடன் கூடியதாயும் சுஹருதம் பரிசுத்தமானம் படைத்ததாயும் சதுபாஸ்ருதாம் நன்மையிலேயே நாட்டமுடையதாயும் உள்ள மம என்னுடைய இமாம் இந்த புத்தி புத்தியை வரகுணேன மாப்பிள்ளையானவன் தனது குணச்சிறப்பால் நவோட வதூவ புதிதாக விவாகம் செய்து கொண்ட பெண்ணை தேற்றுவது போல் சமுத்தர கவலையினின்று கைதூக்கி விடுவீராக ஒரு பெண்ணை பெரியோர்களை உபசரிப்பதிலும் வணக்கத்துடன் நடந்து கொள்வதிலும் பயிற்றுவித்து சிறந்த வரனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பது போல் பக்தன் தனது புத்தியாகிய கன்னிகையை அங்கேனம் பயிற்றுவித்து சிவபிரானுக்கு அழித்து அவர் அன்புடன் ஏற்று தமது மடியில் தூக்கி வைத்து வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் சமுத்தர ஏது சர்வாணி கர்மாணி மைசன்யசியமற்பராக அனன்யே நைவ யோகேன மாந்தியாயந்த உபாசதே தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யுசம்சார சாகராத் எவர்கள் எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் துறந்து என்னையே உயர்பொருளாய்க் கொண்டு மற்றொன்றை சாராத யோகத்தால் என்னையே தியானித்து உபாசிக்கின்றார்களோ அப்படி என்னிடம் நிலை பெற்ற மனமுடைய அவர்களுக்கு சாவுடன் கூடிய சம்சாரக் கடலினின்று நான் கரையேற்றி ஆகின்றேன் கீதை 84 79. திருவடியை பற்றிய சிந்தனை யோகி காப்பவனாக ஆகின்றேன்போது அத்தியம் மிருதுலம் ஏ தல்லோச்சோச்சரம்புவே த் உம்முடைய கிரம காலடி யோகி மனகா யோகிகளின் மனமாகிற சரோஜதல தாமரையின் இதழ்களில் நித்தியம் எப்போதும் சஞ்சாரக் தகுதி தகுதியுடையது தேன அதனால் கட்டோர முரடான எவராட் பக்ஷக்கவாட யமதர்மராஜனுடைய கதவு போன்ற மார்பை மார்பைஹி காயப்படுத்துதல் கதம் எங் எனம் ஹா ஐயோ துவத் உம்முடைய அங்கிரியுகளம் திருவடிகள் இரண்டும் அத்தியந்தம் மிகவும் மிருதுலம் மெதுவானவை ஆயிற்றே என்று மே மனஹ மனம் சிந்தயதி நினைத்து கவலைப்படுகிறது விபோ எங்கும் நிறைந்தவரே ஏதத் யமனை உதைத்த திருவடியாகிய இதை லோச்சன கோச்சரம் என் கண்ணுக்கு தெரியும்படியாக குரு செய்தருளும் ஹஸ்தேன என் கையினால் சம்வாகையே பிடித்து விடுகிறேன் கிரம பதவிசம சமர்த்தகம் ஷதீபேதனம் மார்க்கண்டரை காப்பதற்காக கதவு போன்ற கடினமான யமனுடைய மார்பில் உதைத்த கால் நொந்திருக்குவே என்று எண்ணி என் மனது வருந்துகிறது அந்த பாதத்தை எனக்கு காட்டி அருளினால் என் மனமாற அதை பிடித்து விடுவேன் சிவனுடைய திருவடி தரிசனமும் திருவடி சேவையும் இதனால் வேண்டப்படுகிறது என்பது மனதில் நடம் புரியும் சிவன் ஏஷத் மனோசிய கட்டினம் தமிட்டடான மாரிசீம் நோமபத ஞாசப்பு நோச்சேத் திவ்யு சுமன்தல்பு வேதாதிஷு பிரயசுச்சில ஷம்போ கிமர்த்தம் தவ ஷம்போ ஷம்புவே ஏஷகா இவன் ஜனிம் பிறவியை ஏஷதி அடையப் போகிறான் அசிய இவனுடைய மன மனம் கடினம் கடினமானது தஸ்மின் அதில் நட்டானீதி நான் நர்த்தனம் செய்ய போகிறேன் இ என்று மத்ரக்ஷாயை என்னை காப்பதற்காக கோமலபதன்யாச மெதுவான பாதங்களின் நடை கிரிசிம்னி மலைப்பிரதேசத்தில் புறா முன்னமேயே அபியாசிதா அபியசிக்கப்பட்டது நோச்சேத் அங்கனமில்லாவிட்டால் திவ்ய கிரகாந்தரேஷோ திவ்யமான வீடுகளினுள்ளும் சுமனஸ்தல்பேஷு புஷ்பப்படுக்கையிலும் வேத்யாதிஷு மேடைகளிலும் பிராய ஏராளமாக சத்சு நடனமாட வசதி இருக்க சிலாதலேஷோ கல்மயமான இடங்களில் நடனம் நடனமானது தவ உமக்கு கிமர்த்தம் எக்காரணம் பற்றி முன்ஸ்லோகத்தில் யமனுடைய மார்பு கடினமாயிற்றே சிவனுடைய மெதுவான பாதம் அதை எப்படி உதைத்தது என்று பக்தன் அடைந்தான். இப்போது என்னுடைய ஹிருதம் கல்லை போல் கடினமாயிற்றே அதில் எப்படி சிவன் நடனம் புரிவார் என்ற சந்தேகம் தோன்றுவே என்னை போன்றவர்களுடைய இருதயத்தில் நடனம் செய்து அருள் புரியும் பொருட்டுத்தான் முன்பே சிவன் இமயமலையில் கல்லிறைந்த பிரதேசத்தில் நடந்து பழகிக்கொண்டிருக்கிறார் என சமாதானம் செய்து கொள்கிறான் மாடத்துளானலன் மண்டபத்தானலன் கூடத்துளானலன் கோயிலுள்ளா வேடத்துளானலன் வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்துளே நின்று முக்தி தந்தானே திருமந்திரம் 2.614